இன்றைய முத்தாக உதிரிகிறது எழுதியில் இருந்து ஒரு பகுதி அந்த மனிதன் உச்சில் கத்தி கேட்டான் பதில் எதுவும் வரவில்லை அவன் மொழிகளின் சிவப்பு கூடியது தெரியுமா என் முன்னாடியே மரியாதையா எந்திரிச்சு எந்த பதிலும் சொல்லாமல் கோபப்படாமலும் ஒரு முறை தலையை தூக்கி பார்த்துவிட்டு மீண்டும் தெருவில் படுத்துக் கொண்டது அந்த நாய் நான் யாரென்று தெரியுமா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவன் தாம் யாரென்றே தெரிந்து கொள்ள முடியாத போதையில் இருந்தான் அவனோடு பேசுவதற்கும் அவனது கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் எந்த தயாராக இல்லை ஒரு வகையில் அந்த நாய் அவனை உயர்ந்த நிலையில் இருந்தது அது போதையில் இல்லை அது தன்னை மறந்திருக்கவில்லை அவனது கோப அவனது கோபத்தை பொருட்படுத்தாமல் அவனை கத்த விட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் மீண்டும் தான் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்தது ஒரு ஞானியைப் போல நாமும் அந்த குடிகாரனும் ஒரு வகையில் ஒன்றுதான் அவன் பதவி அந்தஸ்து குழந்தை சொத்து சோறு சுகம் சொந்தம் பந்தம் நட்பு என ஆயிரக்கணக்கான விஷயங்களில் நம்மை மறந்து கொண்டிருக்கிறோம் நம்மை யாரென்று நமக்கு காட்டுகிற எல்லா கதவுகளையும் ஜன்னல்களின் இறுக்கமாக சாத்திவிட்டு பாதுகாப்பாக உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் உண்மையோ நாம் செய்த நாம் வாழும் முறைக்கு நேர்மாறான எதிரான திசையில் இருக்கிறது ஓடுகிற ஆற்றை பிடித்து நாம் தள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் மலையை பிடித்து ஓரிடத்தில் உட்கார வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தங்கம் என்பதற்காக செருப்பை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் ஏன் இருக்கிறோம் ஏனென்றால் உண்மையில் நாம் யார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் நாம் நம்மை வேறு எதாகவோ வேறு யாராகவோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் உண்மையில் நாம் யார் இந்த கேள்விக்கான பதிலை ஞானிகள் பல வழிகளில் கண்டடைந்திருக்கிறார்கள் அவற்றில் மிகவும் எளிமையான வழிதான் மறுபடியும் வெறும் ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ அல்ல அவற்றை நமக்குள் செலுத்தியும் வெளியேற்றியும் வைக்கும் ஆற்றல் தான் உண்மையான மூச்சு அதுதான் நாம் அதுதான் எல்லாம் சரி அது எப்படி பயன்படுத்துவது லைலா மஜ்னு கதை தெரியும் இல்லையா மஜினுவை சாட்டையால் அடிக்க அடிக்க லைலாவின் முதுகில் கோடுகள் விழுந்தன என்று கதை உண்டு இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் ஏனெனில் அவர்களின் இதயங்கள் மட்டுமல்ல மூச்சும் இணைந்திருக்கும் ஓர் எளிய பரிசோதனை செய்து பாருங்கள் உங்கள் காதலிக்கோ அல்லது மனைவிக்கோ தலைவெளி என்று வைத்துக் கொள்வோம் அவளை அருகில் அழைத்து அன்பாக அமர வைத்து அமர வைத்துக் கொள்ளுங்கள் அவளுடைய மூச்சோட்டத்தை கவனியுங்கள் கொஞ்ச அதையே கவனியுங்கள் அப்போது ஓர் அதிசயம் நிகழும் அதாவது உங்களது மூச்சோட்டம் அந்த பிரிகுவன்சி அவளுக்கும் போகும் அல்லது அவளது மூச்சோட்டம் உங்களுக்கு வரும் இரண்டும் ஒன்றுதான் தாயை தேடி குழந்தை போனால் என்ன குழந்தையை தேடி தாய் போனால் என்ன உன் தலைவலி குணமாகிவிட்டது இப்போது உனக்கு தலைவலி இல்லை என்று அப்போது மனத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லது நினைத்துக் கொள்ளுங்கள் அது இன்னும் சிறப்பு இப்படி செய்து செய்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து உன் தலைவலி இப்போது எப்படி இருக்கிறது என்று அவளை கேட்டு பாருங்கள் தலைவெளியே இல்லை போய்விட்டது என்றோ வெகுவாக குறைந்துள்ளது என்றோ அவள் நிச்சயம் சொல்வாள் நீங்கள் மனைவியாக இருக்கும் பட்சம் இதே பயிற்சி உங்கள் காதலனுக்கோ கணவனுக்கோ செய்து வாரங்கள் வலி எப்படி போனது அல்லது குறைந்தது இதற்கு பதிலை கண்டுபிடிக்க நாம் மருத்துவம் படிக்க தேவை உடல் கூறு அறிந்திருக்க வேண்டியதில்லை நுரையீரல் அதனுள் இருக்கும் அல்வெளியோ எனப்படும் நுண்ணிய பைகள் பற்றியெல்லாம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை அதையெல்லாம் மூச்சு பார்த்துக் இருவர் மூச்சும் ஒரே தாளகதியில் இணைகிறதா என்று மட்டும் பார்த்தால் போதும் அப்போது என்ன நடக்கிறது மேட்டில் இருக்கும் தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாய்வது போல உங்களிடம் இருக்கும் ஆரோக்கியம் அவளை நோக்கி பாய்ந்து அங்கே தலைவலி உண்டாக்கிய பிரச்சனையை போக்கும் அதன் விளைவாக தலைவலி குணம் ஆகும் நுரையீரலுக்குள் தேவையான ஆக்சிஜன் போவதால் இது நடக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் அது விஞ்ஞானம் சார்ந்த மருத்துவ அறிவு சார்ந்த மேலோட்டமான புரிந்து பலவீனப்பட்டு போன ஓர் உயிரின் ஆற்றலுக்குள் ஆரோக்கியமாக உள்ள இன்னொரு உயிரின் ஆற்றல் பாய்வதால் நிகழும் அற்புதம் அது இதை சாதிப்பது மூச்சு எனும் அற்புத சக்தி அப்படியானால் மருந்து மாத்திரை இல்லாமல் மூச்சினால் மட்டுமே உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் ஆமாம் முடியும் நிச்சயமாக முடியும் ஆனால் மூச்சு எப்படி விட வேண்டுமோ அப்படி விட வேண்டும் எதையுமே முறைப்படி செய்ய வேண்டும் அப்போதுதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் மூச்சும் அப்படித்தான் எல்லா கதவுகளையும் அரைத்துவிட்டு மின்விசிறியை சுழறவிட்டு போவையை போட்டு போத்தி முகத்தி மறைத்துக் கொண்டு எட்டு அல்லது பத்து மணி நேரம் தூங்குவதும் தற்கொலை முயற்சி செய்வதும் ஒன்றுதான் ஆனால் நம்மில் பலர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவறாக எப்படி மூச்சு விட வேண்டுமோ அப்படி மூச்சு விட மூச்சு விடவில்லையானால் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை என்று அர்த்தம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லையானால் எது எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்காது என்று அர்த்தம் அது மட்டுமல்ல எதெல்லாம் கிடைக்கக் கூடாதோ அதெல்லாம் கிடைக்கும் என்றும் அர்த்தம் ஆரோக்கியத்துக்கு பதிலாக நோய் பலத்துக்கு பதிலாக வறுமை சரியாக மூச்சு விடாததன் மூலம் நன்மையின் வாசல்கள் யாவும் ஒவ்வொன்றாக அடைபட்டு தீமையின் கதவுகள் யாவும் ஒவ்வொன்றாக திறக்கும் ஆனால் மூச்சை முறையாக விடுவதன் மூலம் எல்லா நன்மையும் கிடைக்கும் கதவை திற காற்று வரட்டும் என்று கவிதை சொன்னார் பசுவையா நான் சொல்கிறேன் முறையாக மூச்சு விடு முன்னேற்றம் தானாக வரும் நன்றி வணக்கம்